ஹதீஸ் ஐநூற்றி எண்பத்தி இரண்டு அல்லாஹுவின் துதர் செல் அல்லாஹும் அலைகல்லம் அவர்கள் கூறினார்கள் சூரியன் உதிக்கும் நேரத்தையோ மறையும் நேரத்தையோ உங்கள் தொழுகைக்காக நாடாதீர்கள் இதை இபுனு மரதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்